சச்சிதானோத்தியேத்தாபய வய நும்தா ரோச்சமா பட்ச பரமீ பிரனோ ந ராஜா கேட்டார் எப்படி கேட்டார் பிரஷ்ரய அவனதா அவனதான்னா தலை குனிந்து வணங்கினார் அப்படின்னு அர்த்தம் பிரஷ்ரயன்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பணிவுங்கிற குணத்தை வெளிப்படுத்துறதுக்காக சரீரத்தை வணக்கத்தால் காமிச்சாராம் பிரஷ்ரய அவனதா சன்னு பப்ரட்ச அந்த ராஜா நிமிச்சக்கரவர்த்தி ரொம்ப மனசில் பணிவும் உடம்பில் அந்த வணக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாவத்தோடைய கேள்வி கேட்டார் அது மாத்திரமில்லை அவர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரம பிரீத்தஹான் நிருபா பிரஷ்ரய அவனதா சன் பப்ரச்ச அப்படி போட்டுக்கணும் எப்பேற்பட்டவர்கள் அவர்கள்னா ஸ்வர் உச்சா ரோச்சமானான் ஸ்வர் ருச்சான்னா தங்களுடைய பிரகாஷம் இந்த யோகிகளாக இருக்கிறதுனால எப்போவுமே பகவத் ஸ்மரணையிலே இருக்கிறதுனால அவர்களுடைய சரீரத்தில் பிரகாசம் பொருந்தி விளங்குகிறது அறிவாலேயும் ஒழுக்கத்தாலேயும் அமைதியான ஒரு குணத்தினாலேயும் உடம்பில் ஒரு தேஜஸ் பிரகாஷத்தோடு இருக்கிறார்கள் அதுதான் சொல்கிறார் ஸ்வருச்சா ரோச்சமானான் தங்களுடைய ஒளியாலேயே ஒளிர்பவர்களாகிய வெளியிலேருந்து எந்த இரவலும் இல்லை தங்களுடைய குணத்தினால அறிவுனால் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யோகிகள் பிரம்மபுத்திர உபமான் நவ பிரம்ம புத்திரர்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த யோகிகள் நவ நவன்னா அந்த ஒன்பது பேருட்டையும் கேட்டார் என்ன கேட்டார்ங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலேருந்து வரப்போகிறது ஆ ஸ்லோகத்தில் தான் வேறு இருக்குது அதையும் கவனிச்சுக்கோங்கோ ஸ்வருச்சார் ஓசமானான்னு பிரம்மபுத்திரோபமானு தான் நவ நவ யோகிஷு நம்ம போட்டுக்கணும் அந்த ஒன்பது யோகிகளிடத்தில் அரசர் மிகவும் அன்பை உடையவராய் பிரீத்தி அடைந்தவராய் சந்தோஷப்பட்டவராய் மனதில் பணிவை வெளிப்படுத்துகின்ற வணக்கத்தை உடையவராய் கேள்வி கேட்டார் என்று நாரத மகர்ஷி வசுதேவரிடத்தில் சொல்லுகிறார் அடுத்த ஸ்லோகத்தை படிச்ச அர்த்தத்தை பிறகு பார்க்கலாம் தான் ரோச்சமானான் ஸ்வருச்சா